அப்துல்லாஹிபின் உமர் அபிள் அறிவிக்கின்றார்கள் நபி அலஹி அவர்கள் தங்கள் கைகளால் முழங்கால்களை கட்டி கொண்டு உட்கார்ந்திருந்ததை நான் பார்த்தேன் அப்துல்லாஹிபின் உமர் அபியுல்லாஹூர்கள் தங்களின் இரு கரங்களை கொண்டு அவ்விருப்பை செய்து காண்பிட்டார்கள்